ஹதீஸ் நானூற்றி அறுபது அபு ஹுரேர் அதி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது ஒரு ஆண் அல்லது பெண்மணி பள்ளி வாசலை பெருக்கபவராக இருந்தார் அவர் பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்று மேற்கூறிய செய்தியை அபு ஹுரேர் ஆர் அதி அல்லாஹும் அவர்கள் குறிப்பிட்டார்கள்